சத்குருஜம் குரு கிருப்பையால் கர்க்க பாகவனம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோந்தா கோவி ஐம்பத்தி எட்டாவதுல இருக்கும் முன்னால் நம்ம சொன்ன அந்த சமத்தகோ பாக்கியனம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று டுவெல் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஏப்ரல் டுவெல் வரைக்கும் இருக்கு பத்து தியானம் அதாவது துஷ்கீர்த்தி அப்பகீர்த்தி அபவாதம் வீணான பழிச்சொல்கள் பாபம் போகணும் இப்படி எல்லாம் இருக்கிற போது விடாமல் தொடர்ந்து கேட்கறது நல்லது நான் சொல்லியிருந்தேன் அப்பப்போ முக்கியமான விஷயங்களை வந்து யாக்கியாதாக்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படியே அது மாற்றம் சொல்லுவோம் ஐம்பத்தி ஆறாவது வியாக்கியர்கள் சொன்னது ஏற்கனவே முடிஞ்சு போனது இப்போ நம்ம ஐம்பத்தெட்டில் இருக்கோ இருந்தாலும் வந்து அப்பப்போ சான்ஸ் கிடைக்கிறப்ப சொல்லிடுங்க அதுதான் ஷட்பஞ்சாசமே மித்தியாபியோகே மணிமாஹரத்து கன்னியாசாம்பாப கிருஷ்ண சத்தாஜிர்தர புத்திரதி காமசௌக்கியமுக் அதிச்சலம் அர்த்த அனர்த்தமாக சமந்தகாரணாதினம் இப்படி பொய்யான அபவாதம் நிகழ்ந்த காலத்தில் கிருஷ்ணன் வந்து இந்த சிவந்தகமணியை கொண்டு போயிட்டார் அப்படின்னு ஜாம்பவானுடைய பெண்ணார் பெண்ணை அடைந்தார்களும் சத்ராஜனுடைய பெண்ணார் சத்யபாமை அணந்து கொண்டார் கல்யாணம் செய்து கொண்டார்களும் புத்திராதி ரூபமான காம சௌக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அதாவது இந்த கார்க பத்திய நிலையில் அது வந்து அதி சஞ்சலமானது மாறிண்டே இருக்கும் ஆமா அதாவது கிரகத்தனுடைய நிலை மாறிண்டே இருக்கும் அப்படிங்கிற காமிச்சு கொடுக்க காமிப்பதற்காகவும் செமந்தகத்தை அரணாதி அதாவது செமந்தகத்தை பறித்தது திருடினது அப்படிங்கிற இந்த விற்த்தாந்தத்தான அர்த்தம் அனர்த்தத்தான் கொடுக்கும் அர்த்தமனர்த்தம் பாவீநத்யம் நாஸ்தி தரஸுகா ஏசத்தியம் புத்திராதவின பாஜாம்பரிய சர்வத்ரேடா வீட்டாரதி பகவத்கோவி பஜகோவிந்தர் சொல்கிறார் ஆச்சாரியர் அப்படியும் இதை வந்து ஐம்பத்தி ஆறாம் அத்தியாயத்தில் சொல்லப்படுது பித்ராஜரிங்கிறதுக்கே ஒரு வியாக்கியான விசேஷமாக சொல்றார் அவர் இவர் சொல்றார் வியாக்கியாத சொல்றார் அப்புறம் பாரம்னா கண்டிப்பாக இப்போ அநேகமா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு தெரிஞ்சிருக்க சேன்ஸ் இல்லை பாரம்னா என்னென்ன தான் சொன்னேன் எட்டு பாரங்கிறது முக் சுமார் ஒரு முக்கால் டன் தேங்கத்துக்கு வருது அந்த அந்த காலத்து கணக்கு என்னன்னு சொல்கிறாங்க அந்த வெயிட் கணக்கும் நாலு நெல் இருக்கு இல்லையா நெல் அரிசி வரக்கூடிய நெல் அந்த நாலு நெல் இருக்கக்கூடிய ஒரு எடை வந்து குந்துமணி அஞ்சு குந்துமணி ஒரு பணம்னு சொல்கிறேன் அப்படி பணம் பணவிடை அப்புறம் தான விடை கரிஷ விடை துலாம் அப்படின்லாம் வந்து கடைசியில் பாரத்தில் முடிகிறது இது வந்து ஒரு கணக்கு அதெல்லாம் இப்போ போயிடுச்சு சுத்தமாக போயிடுது துலாம் பழம் துணாய் துலாம் வீச இதெல்லாம் அந்த போயிடுச்சு அது இல்லை அதனால புரிவதற்காக சொன்னேன் இந்த பொதுவா இந்த கால மிருத்யு அப்புறம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல ரெண்டு விதமா இருக்கும் கால மிருத்யு இந்த சரீரத்தை சேர்ந்த படியான் சரீரத்தை தொலைச்சுக்கணும் இந்த அடியான் சேர்ந்து மற்றவாள் சொன்னதாக பய இதை பற்ற பயப்படுறாங்க இப்போ அடியாயின்னு சேர்ந்தாலும் அந்த பயம்லாம் குரு கிருப்பையால் தாண்டியாச்சு அப்போது இந்த சரீரத்தை பொறுத்தவரைக்கும் கர்மா முடிஞ்சதுன்னா அவசியம் இந்த மரணம் ஏற்படும் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியணும் சுவாமியிட்ட போய் சேர்ந்துடணும் அது கால முக்கியம் கர்மம் முடிவதற்குள்ளால் ஏற்படக்கூடிய மரணம் இருக்க சரீரத்தை விட்டு அந்த பிராணன் ஜீவன் கிளம்புறது அக்கால மருத்து அது வந்து இப்போ ஒரு விளக்கு இருக்குது விளக்கில் திரியை போட்டு எண்ணெய் விட்டு எறிகணும் அது எண்ணெய் முழுக்க தேர்ந்து போய் எரியும் எல்லாம் அந்த திரியெல்லாம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அணஞ்சு போச்சுன்னா அது வந்து காலமிருத்துக்கு அது இல்லாமல் நடுவில் காத்து வீசுறது ஏதாவது பக்கத்தை போய் அத்தவர் மூச்சு விட்டார் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் அது வந்து அந்த எரிஞ்சு போன விளக்கு அணிஞ்சு போயிட்டு மறுபடியும் இது இருக்கக்கூடிய அதாவது உசுரோடு இருக்கக்கூடிய அந்த திரியையும் எண்ணையும் மறுபடியும் விளக்கு ஏற்றோம் அது மாதிரி தான் முடிவதற்குள்ள மரணம் ஏற்றுச்சுன்னா அந்த முன்னால் எரிஞ்சு போச்சு மறுபடியும் வேறு பிறவி எடுத்து அந்த கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும் அதுதான் மறுபடியும் இந்த விளக்கு ஏற்ற மாதிரி இந்த குறித்து சரியான காலத்தில் அந்த சரியான கேப்பில் மரணம் ஏற்படுதுன்னு சரியான காலத்தில் இல்லாமல் இந்த கேப்பில் ஏற்படக்கூடிய மரணம் அகாலமுட்சி மரணம் எப்படி இப்போ வந்து இது நடந்துடு அந்த கோவிடு அந்த வந்ததுலையா ஒரு மூணு வருஷம் பலவிதமான மரணங்கள் ஏற்படுது அது வந்து இல்லைன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடக்கிறது இல்லை ஒரு பிராணிகளாக துஷ் துஷ் ஏதாவது கெட்ட பிராணிகளால் ஒரு பாம்பு கடி இல்லை வேறு மாதிரி நடக்கிறது இதை இல்லை இதை வந்து சொன்னது அதேதான் அந்த கோவிட் வந்தது அதுதான் அது மாதிரி வந்தது அப்புறம் இல்லைன்னா கால்ரா இல்லை வேறு ஏதாவது தொற்று கேன்சர் அந்த மாதிரி தொற்று வருதுன்னா அகால மரணம் அப்படின்லாம் சொல்லப்படுது சரி பார்ப்போம் இவன் வந்து எக்ஸாம் சொன்னார் அடுத்த ஐம்பத்தி ஏழாவதுக்கு சொல்கிற போது என்ன வியாக்கானம் சொல்கிறார் சப்தபஞ்சமே பஞ்ச சப்தபாசமே புனோர்வசே பிராத்தும் மரிங் கிருஷ்ண அக்கூர ஆகிருத்தன் மணே அக்கூர முரீக மணே பச்சு சராமோ அகாத்து கஜாக்கு சததனுவனு கொலைப்பட்டான் அப்போ திரும்பவும் அந்த அடைந்த அந்த க கெட்ட அப்பவாரம் அப்ப எசஸ் அதாவது படிச்சொல் ஏன்னா சத்யபாபு நம்பலை பலராமனை நம்பல அதை அக்ரூரோட்ட வந்து அவரை இது ஏதாவது ஒரு தந்திரமாக அவரை வரவழைக்கப்பட்டு காசில் இருக்கார் வரவழைக்கப்பட்டு மணியை காட்டி எல்லாருக்கும் அந்த சிவந்த காட்டி அவருடைய அப்பயசை அந்த படிச்சொலை போக்கிக் கொண்டார் அதுவும் அக்வலர் வந்து அக்ரீரர் வந்து மணிக்கு உகந்த பாத்திரமாக ஏற்றுக்கொண்டு ஏகாந்தத்தில் விட ஆலோசித்து அதுக்கப்புறம் பலராமனோட அத்தினாபுரம் போனார் அத்தினாபுரம் போனார் அடுத்த அத்தியாயத்தில் உபதேசம் படிக்கிறது அப்புறம் ஐம்பத்தி எட்டாவது இப்ப நம்ம பார்த்துட்டு உண்டான வியாக்கியானம்னா அதாவது ஒரு ஸ்லோகத்துல வந்து அதனுடைய அதனுடைய சுருக்கம் சொல்லப்படுது இந்த இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்றது அஷ்டபஞ்சாசத்துமேரு கிருஷ்ணகா பஞ்ச கரே அகிரீதிம் காளிந்தீம் மித்தவன் சத்தியம் வஞ்சாம் லக்ஷ்மணா காளிந்தீம் நஜலாபா தபா பரமுஷிம் பரிணய பரிணயதே பிரியாசம் இந்திரப்பிர்தமதி கிருஷ்ணன் இப்படி நம்பத்தேட்டான பத்திரோப்பாழிந்தீ மித்திரவிந்தே சக்தி சத்திங்கிறதான் நாகனஜீதி சத்தியன்னு சொல்லுவாரு அது வந்து எப்படின்னா ராதிகார்கள் கல்ய அவருடைய சொல்வார்கள் அதுக்கு பிரமாணம் கேட்டால் உடனே கிடைக்காது இதில் இருக்கும் கர்கா சமயத்தில் இருக்கலாம் கர்க சமயத்தில் இருக்கலாம் சத்தியை பொறுத்த வைட்டவர்கள்லாம் அந்த கண்ணன் திருமணம் செய்து கொண்ட இந்த சத்தியை நாகநிஜி சொல்லப்பட்டவள் ஏழு காளைகளை அடக்கி மனம் கொடுத்து செய்யப்படுகிறான் அதை வந்து ராதிகாவாக அவர்கள் சொல்கிறார்கள் ஏதாவது ஆமாம் அது சொல்கிறார்கள் அப்புறம் பத்ர லக்ஷ்மணன் இந்த ஐந்து பேரையும் பணிகிரகம் செய்து கொண்டாலும் தன்னை அடைய வேண்டி மிகவும் தபஸ் பண்ணக்கூடிய காலிந்திய கல்யாணம் செய்து கொள்ள வேண்டி பிரியனான அர்ஜுன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த பசத்துக்கு போய் சேர்ந்தார் அதுதான் இந்த ஐம்பத்தி எட்டாம் தேயத்தில் சொல்லப்பட்டது இதில் பிரதிதான் வரும் அதாவது முதல்ல வந்து அவர்கள் அந்த அறக்குமாளையில் எரிந்து போனார்கள் இருந்தாலும் நஷ்டமானார்கள் இருந்தாலும் மறுபடியும் துருபதனுடைய வீட்டில் எல்லாராலும் அவர்கள் காணப்பட்டார்கள் யார பாண்டவர் அப்படிங்கிறத இப்படி ஒரு வியாக்கியானமா அப்படி சொல்றாரு நம்ம விட்ட இடத்தை பார்ப்போம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து மேல விட்ட இடத்தை நாம் பார்ப்போம் நானியம் பிம் பணே வீர தம் விரேநேதனம் உஷிதா மே பகவான் குந்தோ அநயம் காளி சொல்றார் அதுதான் கண்டித்து வரதி அதுதான் சொல்லிது இருபதாவது நேதி பார்த்தே காலிந்தியு அஹம் தேவிய சவித்து பதிச்சே விஷ்ணு வரைணியம் வரதம் தப்ப பரவீ பார்த்தது இன்னி பார்த்து இருபத்தொன்னு மேல அஞ்சுலோக்கம் நானியம் பிம் வணேவீர தம் விரேதனம் உஷிதா மே சுபகவான் குண்டோநய நான் வெம்பத்திரணே வீர தம்பே சீனேத்தனம் துஷிதான் மேசவன் குண்டோநாத காலிந்தீர் சரமிஜலி பித்திரச்சுதர்ஷனம் காளிந்தீர் சர வசமிமுனி பவனி யாவதர்ஷனம் தடாவதுடா கேஷோ வாசுதேவோப்பித்தம் பிரபிய தர்மராஜ உகமதி தட்டாவதா கேஷ வாசுதேவா சோப்பி தம் ரோப்பன் தர்மராஜ உகமதிஷிஷா பாரா பரமா காரம் விசித்திரம் விஷா எதே கிருஷ்ண பாரமா ம்ாரையம நகரம் விம் விகவன் தவசன் ஸ்விகேஷையாண்டவம் தாத்து அர்ஜுனேஷையாண்டவம் தாத்து அர்ஜுனம் இருபத்தஞ்சோக்கம் இருபத்தொன்னு இருபத்தொன்ஜி நானியம் பணே வீர தம் லேசீகேத்தனம் வுஷித்தமியோ அனசய நானியம் பிம் விரணே வீர தம் த்தை முஷிதாசவந்தோ அநசய जले निर्मते காளேந்திர வசனே பித்திரா யாவச்சுதர்ஷனம் காலேந்தி சார வசனே நமே பித்திராவட்டவடாகேஷோ வாசுதேவாயோப்பன் தர்மராஜூபாமாவதிபுடாகேஷோ வாசுதேவோம் கரிய தன் தமராஜூமயசிஷ்டபா பரமாதம் காரியமசனம் விச்சித்திரம் விஷம் எதிஷ்டரம காரியமன்னகரம் விச்சித்திரம் விஷம் பகவன் தவசன் ஸ்வச்சிகேஷிணா அக்னேகாண்டவம் தாத்து அர்ஜுனா அகிரே காண்டவம் தாத்து அர்ஜுனஞ்சாவது ஸ்லோகம் சின்ன விஷயம் தான் சொல்கிறேன் மனசில் வச்சுக்கலாம் நான் தினோ வந்து ஒரு ஆடியோ எப்படியும் பகவ பாகவதம் அதே மாதிரி இதை சொல்கிறோம் சிவபிராணம் சிவோகம்னு சொல்கிறோம் அது வந்து போஸ்ட் பண்ணினே ஆகணும்னா ரொம்ப தீவிரமாக இருக்கேன் என்னாகனா வந்து தினம் வந்து ரெக்கார்ட் எல்லாம் பண்ண முடியுமா இருக்கு எனக்குன்னு வந்து அனுஷ்டானம் இருக்குது பூஜை பாராயணம் அப்புறம் வந்து இருக்குது வெளியில் வந்து ஏதாவது பாராயணெல்லாம் இருக்கும் வெளியிலே இருக்கும் வீட்டிலேயே கிரகத்துல எல்லாம் வண்டியெல்லாம் இருக்கணும் அப்போது தினம் வந்து போகிறதுக்காக நான் ரொம்ப பா பாடுபடணும் தினம் போஸ்ட் பண்ணுறதுக்கும் பல ஃபேக்டர்ஸ் இருக்க போகிறது அப்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணுன்றோம் அப்போ சொல்ல முடியாமல் இருக்கும் அதாவது இதை ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணி சொல்லணும்னா அதுக்கு வந்து இருக்கணும் எல்லாத்தையும் எப்பவுமே என்னோட ஒரு மூவிங்கில் எப்படி மேலே வச்சுக்க முடியாது இந்த கஷ்டம் அதுதான் அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ எப்படியோ ஞாபகம் வச்சுட்டு திருப்பி சொல்லணும்னு சொல்லுவாங்க அதனால் அது எப்பவுமே சொல்கிறத கேட்பது தான் அதில் விஷயமே இருக்க முடியும் அதை வந்து ரெஃபர் பண்ணி செக் பண்ணி இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு பார்க்குறதுக்குன்னா அது வந்து இதை வித்வான்கள் விஷயத்தில் ரேட்டு இது நமக்கு வந்து பக்தி ஞானம் வரத்துக்காக இருக்கக்கூடிய அப்போ முக்கியமாக அப்படியே சொல்றது இந்த ஜன் பாகவதமும் கற்க பாகவதமோ அல்லது சிவோகமும் ரெண்டுமே இந்த அடிப்படை பக்தியும் ஞானமும் அடைவதற்காக பொதுவான விஷயத்தை அடைவதும் தர்மம் அங்கங்க ஒன்று ரெண்டு இருந்தால் நமக்கு தெரிஞ்சிட சொல்லணும் விஷயம் அதனால இதை வந்து வித்வான்கள் பண்டிதர்கள் விஷயம் இல்லவே இல்லை அதில் சந்தேகமே கிடையாது அர்த்தம் நம்ம விஷயம் அர்த்தத்தில் பார்ப்போம் இருபத்தி ஒன்றுலேருந்து அர்த்தம் பார்ப்போம் காலந்தி சொல்கிறார் காளிந்தி முன்னார் என்ன சொன்னார் அர்ஜுனனை சொல்லி அர்ஜுனனை விட்டு அர்ஜுனனை விட்டு பார்த்தவர் சொன்னார் கருணன் அப்போது அர்ஜுனன் வந்து கேட்டார் அப்போ கேட்ட உடனே அவர் சொல்கிறார் நான் வந்து சூரிய தேவன் சூரியநாராயணுடைய வரங்களை கொடுக்கக்கூடிய காலந்தினா யமுனா யமுனா தான் எமி யமுனா யமனோ எமியோ ரெண்டு பேரும் ரட்டையர்கள் அண்ணன் அண்ணன் மாதிரி அவர்கள்லாம் ரட்டையரலாக இருந்தார்கள் அவர் வந்து அந்த வரங்கள் கொடுத்து அபியிட்டங்கள் கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் மகாவிட்டோம் தான் நான் வரித்திருக்கேன் அவர் என்னுடைய பத்தியா வரித்திருக்கேன்னு சொல்லி அதுக்காக தப்புறேன்னு சொன்னேன் என்ன சொல்றார் வீரனே ஆமாம் அர்ஜுனன் வீரன் இல்லையா லக்ஷ்மி தேவ தேவிக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய அவரை விட்டு அதாவது லக்ஷ்மி அகலகில் லேன் திருமுறை மார்பம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவிந்தன் அவரை விட்டுட்டோ யாரையுமே நான் கணவராக பதியாக வரிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அதனால் எல்லா அநாதைகளுக்கும் அதாவது அபலைகளாக அநாதைகளுக்காக இருக்கக்கூடிய நான் கூட அடின்னு அனாந்தேன் அப்படி அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் அதாவது ஒரு சரண் கொடுக்கக்கூடிய மோட்சத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பகவான் எனக்கு கிருப்பை பண்ணட்டும் காலிந்தின்னு பேர் பற்றினான் காலிந்தினா யமுனா கா யமுனாங்க தான் காளி அதுதான் அப்படி யமுனா வந்து ஒரு சகஸநாமி இருக்குது திரும்பத்து யமுனா பேரில் ஒரு சகஸ்திரநாமி இருக்கு யமுனா அஷ்டக மண்டகர் ஆச்சாரியார் சங்கரபக்தன் அப்படி பேர் பற்றினான் யமுனா சகஸ்திராமி கடா இருக்கு இதுல இருக்கு துர்காசகத்தில் இருக்கு மூலத்தில் இருக்கு அப்படி மகாவிஷ்ணுவை தரிசிக்கக்கூடிய தரிசிக்க வரையில் யமுனா ஜலத்தில் அதாவது மகாவிஷ்ணுவை நான் தரிசனம் பண்ணுற வரைக்கும் நான் இருப்பதற்காக இந்த யமுனா ஜலத்தில் என் தகப்பனாரால் ஒரு நிர்மாணம் பண்ணப்பட்ட மளிகை மாளிகை ஒரு அரண்மனையில் நான் வந்து வாசம் பண்ணிட்டேன் ஒரு மாளிகை வசத்தான வாசத்தானத்தில் அப்படி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்ட்ட அவர் சொன்னதாக அப்படியே வந்து சொன்னார் இதெல்லாம் தெரிஞ்ச கண்ணன் இருந்த அவளை உடனே வரவழை சொல்லி அவளை தேரில் ஏற்றி கொண்டு தர்மபுரத்தில் வந்து சேர்ந்தார் எப்பொழுதோ கிருஷ்ண பகவான் வாசம் செய்ய வேண்டும் ஒரு நகரம் அதாவது ஒரு வாசஸ்தானம் போன வேண்டிக் கொள்ளப்பட்டாரும் அப்போ அந்த தேவசிற்பியான விஸ்வகர்மாவோட பாண்டவர்களுக்கு விஸ்வகர்மா விட்டார் அப்புறம் பின்னால மயனும் வரான் ரெண்டு பேரும் வருவார்கள் தேவசிற்பியான விஸ்வகர்மா தேவசிற்பி வந்து அவர் எல்லாம் பண்ணுவார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார் தச்ச வேலை பண்ணுவார் இதுவண்ணா எல்லாம் சக்கலமும் வேண்டியதெல்லாம் ஹார்ட்வேர் எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய அவர் அப்படி இருக்கக்கூடிய விஸ்வகர்மா ஒரு பிரஜாபதி அவருடைய பெண்கள்லாம் பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விஸ்வகர்மாவில் பாண்டவர்களுக்கு மிகவும் ஆச்சரியகரமான அழகான ஒரு சிட்டி நிர்மாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படி நிர்மாணம் பண்ணி அப்போ கிருஷ்ண பகவானும் தன்னுடைய பந்துக்கள் உறவினர்கள் வேண்டியவர்களுக்கு பிரியத்தை செய்வதற்காக அவர்களுக்கு வேண்டியதை பிரியத்தை செய்வதற்காக சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தின அவரத்தில் இருந்து கொண்டும் கடைசி அப்போ என்ன பண்ணார் அக்னி பகவானுக்கு காண்டவனத்தை கொடுப்பதற்காக அர்ஜுனுக்கு சாரதியாக வந்தார் அது எப்படின்னா அந்த குருக்ஷே தர்மக்ஷயத்திர குருக்ஷேத்த அப்படி இருக்கு இல்லையா அங்கே வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் தான் அந்த இதில் பகவான் வந்து பார்த்த சாரதியாக இருந்தேன் முன்னாலே இந்த இடத்துலயே பார்த்தது எப்பவுமே அவனு பார்த்த சாரத்தையாக இருந்திருக்கான் அவருடைய தேரையும் அர்ஜுனன் ஓட்டியிருக்கான் கண்ணனுடைய தேரை அர்ஜுனன் ஓட்டியிருக்கேன் எங்க பாக்கிறான்னா சத்தாரகோபால பின்னால் பார்க்கணும் எண்பத்தி ஒன்பதுன்னு பார்க்கணும் அப்படி சாரதியாக இருந்து ஒரு லீலை பண்ணான் இதெல்லாம் மகாபாரதத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாரதத்துல போற போக்குல அதெல்லாம் கண்ணன் கதையை வச்சும் சொல்றா போதும் விவரமா பார்ப்போம் இப்படி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய மார்பலர்கள் அந்த மச்சத்தில் இருக்கார் ஸ்ரீவச்சங்கிற மச்சம் ஸ்ரீவட்சம் ஸ்ரீவட்சம் சொல்லப்பட்ட அந்த மச்சத்தில் எங்கே வந்து பின்னால் வருது அதே எண்பத்தி ஒம்பது அத்தியாயம் இப்போ சொன்னேன் இல்லையா அங்கே வந்து பிருகு ரிஷி வந்து ஒரு யார் வந்து சத்துவமூர்த்தியான் அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறபோது அங்கே இதில் இருக்கார் திருப்பார் கடையில் பள்ளி கொண்டு இருக்கார் நம்ம சுவாமி அங்கே போய் கார் மார்பில் உதப்பாருவோம் குறைச்ச இடத்தையும் ஒரு இது மச்சமாக அதை ஒரு இதாக ஒரு பொக்கிஷமாக அதை வச்சுட்டார் அதுதான் ஸ்ரீவத்ஷமச்சம் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் அதனால் ஒரு கோவம் தொடுத்து மகாலட்சுமி போய் கிளம்பி போயிட்டு கோலாப்பூர் பொருட்கள் மாராட்டு அந்த இடத்துல தபஸ் பண்ணுறார் அந்த மகாலட்சுமி தான் பத்மாவதியாக ரமேலுவாக வந்து அந்த திரும திருமலையப்பனா இருக்காங்க திருமலையப்ப சுவாமி அந்த திருமலை அப்ப சுவாமி வந்துவிடுங்க நமக்கு இந்த கலியுகத்தில் கண்கண்ட அதிகமாக கோவிந்தனாக இருக்கக்கூடிய அவரை அங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதான் அந்த சிவசங்கர மறு அந்த அவர் அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய அந்த கோவிந்தனை தவிர வேறு யாரையும் நான் பதியாக விரும்ப மாட்டேன் ரட்சிப்பதற்கு அவர் ஒத்தரை தான் சரி அப்போ ரட்சிப்பர் இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பதற்கு யார் இல்லை அனாதையாக இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் ஒரு சரண்யனாக புகரிடமாக அந்த பகவான் முக்குந்தன் அவன் தான் முக்தியை கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என் பேர் காலிந்தி யமுனா அதாவது என்னுடைய காப்ப நாராயணர் இந்த யமுனா ஜலத்தில் ஒரு மாளிகை வாசத்தலம் அமைத்து கொடுத்துருக்கார் அரண்மனை அந்த அச்சுதனான கிருஷ்ணனை பார்க்குற வரைக்கும் நான் தபஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அர்ஜுனன் நேராக வந்து வாசுதேவன்ட்டே சொல்லிட்டார் வாசுதேவ கிருஷ்ணன் சொல்லிட்டார் அப்போ எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணனும் இதை கேட்டுட்டு அவளை வரவழை சொல்லிட்டு தேரில் எத்திக்கொண்டு தருமபுத்திரடன் வந்தார் பாண்ட தருமபுத்திர பெரியவர் தர்மபத்துல பெரியவர் ஏற்கனவே சொன்னால் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே சம வயசு பீமன் கிருஷ்ணனோட பெரியவன் தர்மபுத்திர எல்லாருக்கும் மூத்தவர் அப்படி பாண்டவர்கள் விருப்பப்படி அவர்களுக்கும் அற்புதமாக அழகாக மிகவும் தேர்ச்சி பெற்ற வசதியாக இப்போ வந்து மோடி எப்படி பண்ணார் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னு வந்தார் அப்படி அந்த மாதிரி ஒரு அழகான நகரத்தை தேவசில்பியான விஸ்வகர்மா கொண்டு அமைத்து கொடுத்தார் இந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் தன்னை சேர்ந்த பாண்டவர்களுடைய விருப்பத்தை இப்படி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணணும் தர்மராஜ்யம் ஸ்தாபனம் அதுக்காக செய்விரும்பி அவர்களுக்கு வேண்டியதை செய்வதுக்காக கிருஷ்ணனங்க சில சில நாட்கள் சில மாதங்கள் அங்கே தங்கினார் இப்போ அக்னி பகவானுக்கு வந்து ஒரு ஜீரணம் அஜீர்ணமாக இருந்தது அவர் அஜீரணம் போக்குறதுக்காக ஜீரணத்துக்காக காண்டவனத்தை அவருக்கு ஆகாரமாக கொடுக்கணும் அதுக்காக அர்ஜுனனுக்கு செயல ஓட்டினான் பகவான் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் மகாபாரதத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது இருபத்தி ஆறிலிருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஆறிலிருந்து ஸோ அக்னி தொட்டோ தனுர் அதாது ஐவேதன்ற தன்றிப்ப அர்ஜுனா அக்ஷயோ தூணோ வர்மச்சாபேஜம திருபிகி அபேஜம் அபேம்மத் அத்திரி அபேம் அஸ்திரி மயச்சமோச்சுவே சபா சக்கிய உபரத்து எதனே ஜலத்தலிபிரம மயச்சமூச்சுவே சபாசிய உபரத்து எுரியோனீட்டு ஜலத்தலி சேனாவிச்சோடா சாத் பிரமுகே ருதா அத்தேனா சுகிச்ச அனுமோக ஆஜோம் பூஜை ஆகே பிரமுகே ருதா அத்தோபயே மெ காளிந்தியம் சுபூர்ஜி ரிஷபூர்ஜி விதன்மன்ய பரமானம் பண்ண பரமங்கலம் அத்தோபயே மே காலிந்திம் சுபுணியத்தை ரிட்ச ஊர்ஜின வித்தன்மன் பரமானந்தம் ஸ்வனாம் பரமங்கலம் விந்தா விந்த அனுபிந்தோ அவந்தியோ துரியோதனவசானுகோயம்பரே சுபகிணி கிருஷ்ணேசாம் நசேதராம் விந்தோ அனுவிந்தோவந்தோரியோதனவசானுகோ ஸ்வயம்பரேச்சுபகிணி கிருஷ்ணேசாம் நஷேதராம் முப்பது இருபத்தி ஆறு முப்பது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம்ஸ்கரார்தம் ஒம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஐந்து கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்கிறது நாராயணனு கிருஷ்ணனுக்கும்ப்போ அஷ்டோ தனுதே அேதான் ரத்திருப்ப அஜுனையோத்தூணோ வர்மேம் அஸ்திரி சோ அத்துஷோ தனுதே அ்வேதன் ரத்த அர்ஜுன்த்தூணோ வர்ம சே அஸ் मयच्च मुज्रो वर्णे सभा शख्योपाहृते दुर्योधन सधीरे जलतरदृशिभ्रम मयच मुद्रो वर्णे सभां सख्योपाहृते युधन सधी जल तरदि भ्रम ேன்மோதிராகோஜா சாத் புமே ஊட்ட சே நமுட்சன்மோதி ஆயோதாஜி பிரமுகேதான் அோோபயமே காரிம் சுபியத்தோர்ஜி வித்தன்வன் பரமானம் ஸ்வரமங்கலம் அோோபயமே வக்காந்தியம் சுபுணியோர்ஜி வித்தமன் பரமானம் ஸ்வம் பரம மங்கலம் விந்தோ அனுவிந்தவந்தோரியோசா வயம்பரே சுபகிணும் கிருஷ்ணேசம் கல்பு கஷ்டாத்ம